சுக்கூடு <ME linguistic and> புகழ் அனைத்தும் அல்லாது லஷபத்தால் அதற்கே குறித்தாது எம்பெருமானார் சதவாப அனைவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவரங்கள் தபக தாவரங்கள் சுகதாக்கள் சுவாதிவீங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அம்மாவுன் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாகும் அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அண்ணாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு நாம் வாழ்வது நாட்டிலா காட்டிலா அன்பிற்குரியவர்களே அண்ணாஹுவின் நல்லடியார்களே கட்டிட காடுகளில் வாழுகிற மிருக கூட்டங்களாக இந்த மனிதன் மாறி என்று ஒரு கவிஞ நாய்த்துக் கொள்கிறேன் இந்த கவிஞனின் வார்த்தையை எடுத்து நான் வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது ஹசனுல் பசரின் அம்மத்து நாகித்தான அலை கண்ணவர்கள் மனிதர்களை பற்றி சொல்லிக்காட்டுகிறார்கள் கல்யூபி என்ற நூலிலே அரசியல்வாதிகளை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்களை பார்க்கிற பொழுது நான் மனிதனாக பார்க்கவில்லை என்கிறார்கள் அரசியல்வாதிகளையெல்லாம் அரசியல் தலைவர்களை நான் சிங்கமாக பார்க்கிறேன் என்கிறார்கள் காட்டிட வாழ்கிற சிங்கமாக பசி எடுத்தால் தனக்கு அருகில் இருக்கிற அனைத்தையும் அடித்து சாப்பிடுகிற சிங்கம் ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகளை நம்மால் கூப்புறதே அப்படி கூப்பிடுறான் தென்னகத்து சிங்கமே அப்படிங்கிறான் அவ உண்மையை சொல்றான் இவன் சொல்லப்பட சொல்லக்கூடியவன் கூட ஒரு நாள் அழிக்கப்படலாம் முஃீது என்ற நூலிலே சிங்கத்தை சார்ந்த இரண்டு வரலாறுகள் எழுதுவார்கள் அது நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு பொருத்தமான வரலாறு ஒரு சிங்கமும் ஒரு ஓனாய் ஒரு புல்லநறி மூன்றும் சேர்ந்து வேட்டைக்கு போன நாம் வேட்டைக்கு போய் மூன்று பிராணிகளை வேட்டையாடியது ஒரு மான் ஒரு கழுதை ஒரு முயல் மூன்றையும் வேட்டையாடி மூன்றும் இறந்து கிடக்கிறது இந்த சிங்க ஓனாயை பார்த்து சொன்னதான் பங்குவை என்று காட்டுக்கு ராஜா இல்லையா தான் பங்கு வைக்க முடியாது பங்கு வை என்று கொள்ளுச்சு உடனே இந்த ஓனாயை சொன்னதே காட்டு ராஜா கழுதை உங்களுக்கு மான் எனக்கு உள்ளமாக இருக்கிற குள்ள நெருக்கு முயல் விட்டது ஒரு அடி எனக்கு கழுதையா இதை பார்த்துக்கிட்டே இருக்கு குள்ள நெறி குள்ள நெறியை பார்த்து சொல்லிச்ச சிங்கம் நீ பங்குவை நீ பங்குவை உடனே புள்ள பங்கு வச்சுச்சான் காட்டு ராஜா சிங்கமே கணு உன் காலை உணவுக்கு மால் உன் மாலை உணவுக்கு இரண்டுக்கும் இடையில சிற்றுண்டியாக நீ முயலை பயன்படுத்திக் கொள் மூணு பேர் வேட்டையாடி இருக்க இப்படி எங்கிருந்து தீர்ப்பு சொன்ன இந்த தீர்ப்பை சொல்ல வைத்தது என்ன என்று கேட்கிற பொழுது அந்த குள்ள நரி சொல்லுச்சா அந்த ஓனாயினுடைய கண் தான் எனக்கு இந்த தீர்ப்பை சொல்ல வைத்தது ஒரே அடி கண் பிடுங்கி போய் கிடக்கிறதே ஒரே அடியில நீ அடித்த காரணத்தால் கண் பிடுங்கி இருக்கிறதே அந்த அடிதான் எனக்கு இப்படி தீர்ப்பளிக்க வைத்தது இன்றைக்கு நிறைய அரசியல்வாதிகளா முடிவிலுங்கி போன சமுதாயம் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் சில பேர்கள் ஒரு கோடி ரூபாய் சொத்துக்கு மேல வாங்கிறதா இருந்தா அந்த அரசியல்வாதிக்கு தகவல் போகாமல் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் அள வேண்டியதை அழுகாமல் கண்டிப்பாகவனுக்கு சொத்து சேராது ஏனென்றால் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு சிங்கம் வாழ்கிறது என்றால் நாம் எதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு வரலாறும் சொல்லுவார்கள் அதே முஃபீது தாலிவின் நூலிலே சிங்கத்திற்கு கடுமையான நோய் உடல்நிலை சரியில்லை விசாரிப்பதற்காக எல்லா மிருகங்களும் போனது ஆனால் இந்த குள்ள மட்டும் போகல பொதுவாகவே யார் போகலையோ அவங்களை பத்தி கொஞ்சம் கோல் சொல்ற பழக்கம்லாம் வேறு சில ஆளுகளுக்கு இருக்க உன்னே ஓனாய் சொல்லுச்சான் காட்டு ராஜா எல்லோருமே உன்னை விசாரிப்பதற்காக வந்தார்கள் ஆனால் இந்த குள்ள நரி மட்டும் வரல இத்துணும் இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்திருக்குது பாத்தீங்களா உங்களை விசாரிக்க வரவே இல்லை அப்படியா வந்தால் எனக்கு சொல்லி போடு சரி சரி என்று ஓனாயும் சொல்ல இந்த செய்தி குள்ள கிடைக்கிறது ஓனாய் பத்த வைத்த செய்தி குள்ள கிடைக்கிறது உன்னே குள்ள நரி போச்சான் போவதற்கு முன்பதாகவே வெளியே நிற்கிறது சிங்கம் இதை பார்க்கிறது உள்ளே வாயன்றது ஏன் இத்தனை நாட்களாக என்னை பார்க்க வரவில்லை உடனே உள்ள நிலை சொல்லிச்சா ரொம்ப அழகான பதில் சொன்னது வேறொன்றும் இல்லை காட்டுராஜா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டு மருந்து தேடுவதற்காக அழைத்து கொண்டிருந்தேன் அதனால்தான் இத்தனை நாள் ஆனால் கடைசியில் மருந்தை கண்டுபிடித்துத்தான் வந்திருக்கிறேன் என்ன மருந்து என்று கேட்க அருகில ஓனாய் நிற்கிறேன் ஓனாயினுடைய காலினுடைய மூட்டு இருக்கிற அந்த பசைதான் மருந்து என்று சொல்ல வேகமா அடிச்சரி ஓனாயினுடைய கால் போயிட்ட சொல்லிக் கொடுத்த ஓனாயிக்கு கால் போனது அது ரத்த சுவடுகளோடு வெளியே வருகிற பொழுது உள்ளடரை சிரித்துக்கொண்டே கொண்டே சொல்லலாம் பத்த வைப்பவர்களுக்கு இதுதான் கேடு என்று இதுபோன்று அரசியல்வாதிகளிடத்திலேயும் நடப்பதை பார்க்கிறோம் இவன் அவனை பற்றி சொல்ல அவன் இவனை பற்றி சொல்ல கடைசிகளே பலவிதமான பாதகங்கள் நடக்கிற சூழல் நம்முடைய சமுதாயத்திலே நடந்து பல பேர்களினுடைய உயிரும் போன வரலாறுகள் சமீப காலத்திலே நடந்து கொண்டுதானே இருக்கிறதே இதைத்தான் அசருல் பசரி ரஹமத்து ரொம்ப அழகாக சொன்னார்கள் நான் அரசியல்வாதிகளை பார்க்கிற பொழுது அவர்களை மிருகமாக சிங்கமாக பார்க்கிறேன் நான் வியாபாரிகளை பார்க்கிற பொழுது நாய்களாக பார்க்கிறேன் என்றார்கள் காரணம் ஒரு காலம் இருந்தது இந்த நாய்கள் இருக்கிறதே நல்லது கெட்டது ரெண்டையுமே கலந்து சாப்பிடும் அந்த கறி நல்ல கறியா இருந்தாலும் சாப்பிடும் கெட்ட கறியா இருந்தாலும் சாப்பிடும் எது கிடைச்சாலும் சாப்பிடும் ஆனால் ஒரு காலம் வியாபாரிகள் அலாலை மட்டும் உண்ட காலம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அனைத்தையும் கிடைத்தால் போதும் என்று சொல்லி அனைத்தையும் உண்ணுகிற அனைத்தையும் கலக்கிற சூழல் வந்து விட்டதால் இவர்களை நான் நாய்களாக பார்க்கிறேன் என்றார் அபாயசீது விஸ்வாமி ரஹமத்துல்லாஹி தாலாவினுடைய வரலாறுகளை எழுதுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ரூபாய் கூட ஹராம் கலந்துதில்லை ஒரு ரூபாய் கூட ஹராமான காசை அவர்கள் வாழ்க்கையிலே கலக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை என்ன அசருல் பசரி ரஹமத்துல்லா சொல்லிக்காட்டுகிறார்கள் நீதிபதிகளை நான் பார்க்கிற பொழுது வக்கீல்களை நான் பார்க்கிற பொழுது இதனால் அசன் பசர் ரஹமத்துல்லா சொன்னது எல்லாத்தையும் நினைச்சுக்க அவரை கடைசியில் வெளியே போகும்போது எல்லாம் நம்மளை புரிஞ்சிடக்கூடாது என்ன அதற்கு இப்படி திட்டிருக்கிறீங்க ஹசனுல் பசரி ரமத்துல்லாஹின் தாலாலையில் சொல்லுகிறார்கள் நீதிபதிகளையும் வழக்கறிஞர்களையும் நான் பார்க்கிற பொழுது இவர்களை நான் குள்ள நரிகளாக காணுகிறேன் சலமாக காணுகிறேன் என்கிறார்கள் குள்ள நரி தந்திரமா வேலை செய்து இங்கும் பழி வாங்கும் அங்கும் பழி வாங்கும் தந்திரமாக வேலை செய்கிற ஆற்றல் புள்ளனருக்கு உண்டு அதே தன்மை இவர்களுக்கும் உண்டு வாதியத்தை வாங்கிக்குமா பிரதி வாதியத்தை வாங்கிக்குமா நிதியை நீட்டினால் நீதி அடைத்து கொடுக்கும் அதனால்தான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்வதுண்டு தமிழிலே வழக்கு என்ற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்தில ரெண்டு சொல் பயன்படுத்துவார்கள் தமிழ்ல ஒரு சொல் வழக்கு ஆனால் ஆங்கிலத்திலே ரெண்டு சொல் பயன்படுத்துவார்கள் ஷூட் என்றாலும் வழக்கு தான் கேஸ் என்றாலும் வழக்குதான் சூட் கேசை தள்ளினால் வழக்கு மாறி போய்விடுகிறது இதுதான் நம்முடைய நாட்டின் நிகழ்வு என்றால் அன்புக்குரியவர்களே ஹசனுல் பசரி ரமத்துல்லா சொன்னது நியாயமாகத்தானே இருக்கிறது வழக்கறிஞர்கள் குள்ளணிகளாக நான் காணுகிறேன் காவலர்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஹசனுல் மசரி ரமத்துல்லாஹித்தானா சொல்லுகிறார்கள் இவர்களை ஓலாயாக காணுகிறேன் ஆடு ஓனாயிட்ட அடைக்கலம் போனால் என்ன நடக்கும் ஆடு ஓனாயிடத்திலே அடைக்கலம் போனால் என்ன நடக்கும் மக்கள் என்ற ஆடுகள் அடைக்கலமாக போகிற பொழுது அந்த ஓனாயே சாப்பிட்டு விடுகிற சூழல் சமூக சமூகத்திலே சமூக அவலங்களாக அதிகமாக நடக்கிறதா இல்லையா ஒரு கவிஞர் அன்றைக்கு பான் பெழுதினாலே திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்கிறது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னா இன்னைக்கு இந்த பாட்டை மாத்தி எழுதணும் சட்டம் போட்டு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்கு சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டமும் திருடிக்கொண்டே இருக்கிறது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டமும் திருடிக்கொண்டே இருக்கிறது இதுதானே ஆற்றின் நிகழ்வுகள் அமைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களே பாதகங்களாக மாறுகிற முழு ஒரு இடத்துல சைக்கிள் காணாமல் போச்சு ஒரு டிவி எஸ் காணாம போச்சு ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்கிறான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கு தெரியாம கேட்கிற அவனுக்கு தெரியாம இவ்வளவு சர்வசாதாரணமாக சொல்லுகிற சூழல் நாட்டிலே வேதப்படுகிறது என்றால் இது காலா அசன்மஸ்ரீ அம்மத்துள்ளார் ரொம்ப தெளிவாக பேசுகிறார்கள் நான் அறிஞர்களை குரங்குகளாக பார்க்கிறேன் என்றார்கள் சமுதாயத்தினுடைய அவனங்களாக அறிஞர்களை ஏனென்றால் ஒரு இடத்துல குரங்கு இருக்க ஒரு இடத்துல இருக்காது இங்கிருந்து அங்கத்தவோ அங்கிருந்து அங்கத்தவோ அங்கிருந்த இதைப் இதை போன்றுதான் அறிஞர்கள் ஒரு கருத்தில் ஸ்ட்ராங்கா இல்லை இங்கிருந்த அங்க தவ அங்கிருந்து அங்க தவ அங்கிருந்து அங்க தவ சமுதாயத்தை ஒரு கருத்திலே நின்று வழி நடத்துகிற திறமை இல்லாத குரங்குகளாக காண்கிறேனே என்று ஹசனுல் பசதி அகமத்துள்ளாஹித்தாலா அங்கள் அழ்த்துக் கொள்கிறார்கள் அதிகாரிகளை பார்த்துச் சொல்லுகிறார்கள் இவர்களை நான் பார்க்கிற பொழுது அதிகாரிகளை நான் பார்க்கிற பொழுது அட்டை பார்க்கிறேனே அட்டப்பூச்சி இருக்கிறேன் குடிச்சின ரத்தத்தை உறிஞ்சாம உட இது மாதிரி வருவாய்த்துறை போட்டிருக்கும் போதே அழமையா கொஞ்சம் வருவாய் துரை வரும்போதே காச புடுங்கியா என்று முன்னாடியே எழுதி வைத்திருக்கிறேன் எங்கு சென்றாலும் லெஞ்சல் அவன் எங்கள் யாராவது விடைப்பார்களா அவர்களை உறிஞ்சுவிடலாம் என்று எண்ணி இருக்கிற அதிகாரிகளை பார்க்கிற பொழுது நான் அத்தை பூச்சிகளாக பார்க்கிறேன் என்று உயிரை பாதுகாக்கிற மருத்துவர்களை நான் பார்க்கிற பொழுது வேட்டைக்கு கிளம்பிய புலியாக பார்க்கிறேனே என்கிறார்கள் வேட்டைக்கு கிளம்பிய புலியாக பார்க்கிறேனே என்கிறார்கள் யாராவது கிடைச்சா புலி விடுமா துரத்தி துரத்தி புடிச்சு காணி போன்றுதான் யாராவது மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களுடைய தலையில கட்டி அந்த கேடை எடு இந்த எடு அவனுக்கு வழி வகுத்துல சொன்ன கேட எடுத்து சொன்னான் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இதெல்லாம் சொல்லிட்டு ஹசனுல் பசரி ரமத்துள்ளா என்றால் கடைசியில சொல்லுகிறார்கள் பாம்பர மக்கள் ஆடுகளாக வாழுகிறார்கள் இந்த காட்டிலே ஆட்டுக்கு என்ன வேலை என்று கேட்கிறார்கள் இந்த காட்டிலே ஆட்டுக்கு என்ன வேலை என்று கேட்கிறார்கள் இன்றைக்கு சராசரியாக நாமெல்லாம் சொல்வதுண்டு நல்லவங்களா இந்த உலகத்துல வாழ முடியாது நல்லவனா வாழ்றதா இருந்தா சுடுகாட்டுக்கு போக வேண்டியதுதான் என்று சாதாரணமாக பேசிக் கொள்ளுகிறோம் பிறகு இது நாடா காணும் அன்பிற்குரியவர்களை இந்த நிலை எப்பொழுது மாறும் அரசியல் அமைப்புகள் அரசியல் சாசனங்கள் மாற்றம் சொன்ன முறைப்படி மாறினால் இது எல்லாம் சீராகும் காட்டு ராஜா சரியாயிட்டா எல்லாம் சரியாகும் இதை போன்று நாட்டு ராஜா சரியாயிட்டா எல்லாமே சரியாகும் நாட்டு ராஜா காட்டு ராஜாவாக மாறுகிற பொழுதுதான் நாட்டிலே பல வகையாகும் பிரச்சனைகள் ஒரு நாட்டு ராஜா எப்படி வாழ வேண்டும் பெருமானார் ஏராளமான வழிகளை காட்டுகிறார்கள் ஒரு நாட்டை ஆளுகிற தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் இந்த நாடு புனிதமான நாடாக சிறப்பான நாடாக மக்களுடைய உரிமைகளை எல்லாம் வழங்குகிற நாடாக மாறும் என்பதை உருமான் நபிகள் குமார் செல்லல்லா பழிவசலம் சொல்லிக்காட்டுகிறார்கள் பெருமான் செல்லல்லா பழிவசலத்தினுடைய வாழ்க்கை முடித்து போகிறது பிறகு உமரே பாரூக்கர் அலி ஆட்சி காலம் அவர் அல்லாவிடைய ஆட்சிக்கு பிறகு உமரலி எல்லாம் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள் அழிநழியல்லா போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உமரே ஆட்சியிலே நீங்கள் அமர்ந்து விட்டீர்கள் ஆட்சி கட்சியில் அமர்ந்து விட்டீர்கள் உங்களுடைய ஆசையை மேலெண்ணத்தை தூக்கி அறிந்து விடுங்கள் என்றார்கள் மேலெண்ணம் இருக்கக்கூடாது உங்களுக்கு உங்களுடைய ஆடைகள் பலபளப்பான ஆடையாக இருக்கக்கூடாது சராசரி மாமரவணிகள் எந்த ஆடையை அணிகிறானோ அந்த ஆடைதான் உங்கள் மேனியை அலங்கரிக்க வேண்டும் உங்கள் செருப்புகள் கூட தடித்த செருப்புகளாக இருக்க வேண்டும் உங்கள் வாகனங்கள் கூட சராசரி கழுதையாக இருக்க வேண்டும் கூதையாக இருக்கக்கூடாது இதைத்தான் நீங்கள் கையாள வேண்டும் என்ற அதிரளி எல்லாம் சொல்ல அதைத்தான் கைச்சாண்டார்கள் என்று வரலாம் ஒரு நாட்டின் தலைவர் இப்படி வாழ்ந்தார் இன்றைக்கு இது நடக்குமா சமீபத்திலே நீங்கள் எல்லாம் படித்திருக்கலாம் பத்திரிகையில ரெண்டு ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் கார்கள் ஐநூறு கார்கள் இறக்குமதியாக இருக்கிறது ஒரு அரசியல்வாதியின் வீட்டில அவர்கள் பிரித்து விநியோகம் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நாட்டிலே நடனமாடுகிறது யாருடைய காசி எப்படி பயன்படுத்தப்படுகிறது எண்ணி பார்க்க வேண்டும் அந்த உமரின் வாழ்க்கையையும் இங்கே நடக்கிற கூத்தையும் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் ஒப்பீடு காட்டுங்கள் அபு ஹாசிம் சுலைமாலிமன் அப்துல் மலிக் பெரிய அரசர் உமரி அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாவின் உடைய தகப்பனார் பேர்தான் சுலைமாலிபு அப்துல் வருகிற பொழுது அபுஹாசிம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒருவரை தூக்கி அல்லா போடுவான் அவன் எழுபது ஆண்டுகள் கீழே செல்லுவான் நரகத்தில் ஒரு வாதி எழுபது ஆண்டுகள் கீழே செல்லுவான் ஆனாலும் அதனுடைய அடிபாகத்தை அடைந்திருக்க மாட்டான் இந்த வாதி அதுக்கு தெரியுமா என்று கேட்கிற பொழுது இந்த தெரியுமா சுலை அப்துல் மலி தெரியாதே என்று சொல்ல உங்களை போன்ற அநீதி அளிக்கிற அரசனுக்கு என்றார்கள் அநீதி அளிக்கிற ஆட்சியாளருக்கு என்றார்கள் நேருக்கு நேராக சொன்னார்கள் கண்களில் தண்ணீரை வெடித்து சுலைமாலிமன் அப்துல் மலி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார்கள் என்று வரலாசம் ஆனால் இன்னைக்கு நேரடியாக போய் அந்த ஆட்சியாளர்களோடு அமர்மவர்கள் எல்லாம் சாக்கரைகள் எண்ணி பார்க்க வேண்டும் வரலாறுகளை புரட்டுங்கள் ஆறும் ரசீது எவ்வளவு மரிய மாம இந்த ஆறும் ரசீதை மாற்றி போட்டது ஆறும் ரசீது அணுகிற ஆடைகளை பற்றி வரலாறுகள் எழுதும் உலகத்திலேயே விலைமதிப்புள்ள ஆடையைத்தான் அந்த அரசர்களா அரசர்களையா பொகுலூட மஜனும் பார்க்கிறார்கள் ஒரு ஓரத்தில் நின்றுகிட்டு இருக்கிறாங்க புகலூட மஜுனும் அரசர் இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று நினைத்து ஒரு பெரிய குச்சியை தூக்கி கையில கொடுத்து உன்ன கூட பெரிய பைத்தியம் யாராவது இருந்தால் இந்த குச்சியை பொண்ணு விளையாட்டா சொல்லிட்டு போனார் புகுளு மஜினுன் அந்த குச்சியை வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள் அரசர் கொடுத்த குச்சியை வாங்கி வைத்துக் சில காலங்கள் உருந்து விடுகிறது அரசருக்கு கடுமையான காய்ச்சல் டாக்டர்களெல்லாம் கையை விரித்து விட்டார்கள் இந்த காய்ச்சல் சரியாகாது கவரஸ்தானுக்கு போக வேண்டியதான் என்று எல்லோரும் டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் எல்லாம் நலம் விசாரிக்க போனாங்க புகுலூல மஜினூனும் நலம் நலம் விசாரிக்கிறார் அரசே நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் தயாரிப்பில் இருக்கிறேன் நீ இந்த பயணத்திற்கான மருமைக்கு போக போறேன் இந்த வழியுள்ளாவுக்கு நீண்ட பயணத்திற்கான தயாரிப்பில் இருக்கிறேன் என்று சொல்ல உடனே குழுவுலே மஜ்னும் கேட்டாங்களா நீங்க சாதாரணமா ஒரு வாரம் பயணம் போறதா இருந்தாலே முன்னாள் ஒரு படை போகும் பின்னால் ஒரு படை வரும் உடன ஒரு ஆனால் இந்த பயணத்திலே முன்னாடி எத்தனை பேர் போவாங்க பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க கூட எத்தனை பேர் இருப்பாங்க இல்ல இந்த பயணத்திலே நான் மட்டும் தான் தனியாக செல்ல வேண்டும் என்று சொல்ல நான் மட்டும் தான் தனியாக செல்ல வேண்டும் அவர் கொடுத்த குச்சி எடுத்து கையில கொடுத்து என்னை பெரிய முட்டா நீதான் அதனால கொடுத்தேன் உன்னை விட பெரிய முட்டால் இடத்திலே கொடு என்று சொன்னீரே என்னை விட பெரிய முட்டால் நீங்கள் தான் ஒரு நாள் மரணம் வரும் என்று தெரியும் மரணத்திற்கு பிறகுள்ள பயணம் நீண்ட பயணம் என்று தெரியும் அப்படி தெரிந்தும் கூட எந்த அவளுமே செய்யாமல் வாழ்க்கையை கழித்திருக்கிறீர்களே என்னை விட பெரிய முட்டால் நீங்கள் என்று சொல்லிக் அதற்கு பிறகு நாலு திருந்தினார்கள் நீண்ட நாள் வாழ்ந்தார்கள் இறை நேசராக மாறினார்கள் யார் காரணம் உங்களுடைய மகிழும் இப்படி மார்க்கத்தை எடுத்து சொல்லி திருத்துகிற பியர்கள் திருத்துகிற அறிஞர்கள் நம்முடைய அரசியல்வாதிகளோடு இருக்கிறார்களா என்றால் இல்லை இருக்கிறது எல்லாம் பெருச்சாதி இது பெரிய பெருச்சாளின்னா கூட இருக்கிறது சின்ன பெருச்சா பறிச்சு பறிச்சு பறிச்சு நாட்டையே பறிச்சு வச்சிருக்காங்க அல்லாதுதான் பாதுகாக்க வேண்டும் அபூ முஸ்லிமூல் ஹவுதானி நான் பூ முஸ்லிமூல் ஹவுடானி பெருமானா சலல்லா பணிவசலத்தினுடைய காலத்திற்கு பிறகு ஈசவிகள் எல்லாம் நெருப்பு குண்டத்தை மூட்டி அந்த நெருப்பு குண்டத்திலே கூட்டி போடப்பட்டவர்கள் அபு முஸ்லிம்கள் என்றை முடிந்ததற்காக நெருப்பு குண்டத்திலே பெருமானா சல்லா பணிவசலம் வாழும் காலத்திலேயே சொன்னார்கள் என்னுடைய உண்மத்திலே ஒரு இப்ராஹிம் பிறப்பார் என் உம்மத்திலே ஒரு இவராஜி பிறப்பா அவரை நெருப்பு குண்டத்திலே இவராஜி மனைவி சலாத்தி போட்டதை போன்று போடப்படும் ஆனால் நெருப்பு ஒன்றும் செய்யாது என்று பெருமானார் வாழ்ந்த காலத்திலே தொலைசாற்றினார்களே அந்த அபு முஸ்லிமூல் கவுடானி பெருமானாரின் காலத்திற்கு பிறகு வருகிறார்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்படுகிறது நெருப்பெல்லாம் அவர்களுக்கு குழுமையாகிறது இந்த அபு முஸ்லிமூல் கவுடானி முகாவியார் அலி அல்லாவினுடைய ஆட்சிக்காலம் அபு சாயலபா முகாவியார் அலி அல்லாவுக்கு பேரே உள்ள நெருக்கே வாப்பார் அவ்வளவு தந்திரம் மாவியார் அளியெல்லாம் ஆட்சிக்கு வருகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான் மாவியார் எளியவர்களே சொர்க்கமும் நரகமும் இரண்டு இறைவனின் வீடுகள் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் சொர்க்கத்தை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் ஏழை எளியவர்களை ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் சத்திரம் அமைத்துக் கொடுங்கள் அனாதைகளுக்கும் நீங்கள் அரணாக திகழ வேண்டும் என்று வாக்குறுதி வாங்கினார்கள் மாவியார் அணி அல்லாவினுடைய முதல் முதல்ல அனாதை இல்லம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது எத்தீம் ஹானா மாவியார் அணி ஆட்சி காலத்துல விதவைகளுக்கான தங்கும் விடுதி ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது அநாதை விடுதிகள் நாங்கள் தான் எங்களுக்குத்தான் சொன்னோம் என்று ஈசவையில் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்களே மாறுதற்றி சொல்லலாம் வரலாறுகளை புரட்டுங்கள் முதல் அனாதை இல்லத்தை தோற்றுவித்தவர்கள் மாவியா ரளியம்பாவுத்தாராம் என்பவர்கள் தான் உதவிகளுக்கான ஒதுங்குமணத்தை ஏற்படுத்தியவர்கள் மாவியா ரளியம்பாவுத்தாராம் என்பவர்கள் ஏழை எளியவர்களுக்கான உதவி திட்டத்தை ஏற்படுத்தியவர்கள் மாவியா ரலியம்பாகுத்தாராம் என்பவர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அபோ முஸ்லிம்கள் கவலானி ஆனால் இன்றைக்கு இந்த உதவி திட்டம் எப்படி இருக்கிறது நம்முடைய நாட்டு தலைவர்களிடத்துல சவப்பெட்டி ஊழலாம் நவுதுமிழ எதுல எல்லாம் ஊழல் பண்ணியிருக்காம இருக்கு செத்தவனுக்கு செய்த ஈமை சடங்குகளிலே கூட ஊழலா சவப்பெட்டி ஊழல் காற்றிலைகள் ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடியை பாதுகாக்க வேண்டும் பிறகு இதை எப்படி நாடு என்று சொல்வது தேவையானது ஒருவையான தன்மைகள் சில ஒன்று முக்கியமானது மிக முக்கியமாக தேவைப்படுவது வரலாறு வரலாறு ஆண்டவர்கள் தாவூத் தாவுதலகூலாம் இப்படி சொல்லுவான் மீதமான ஆட்சியாளர் அவ்வா இறைவனோடு ஒன்றி போனவர் என்றெல்லாம் அல்லாஹ் பாராட்டுகிறானே அந்த தாவுதலைய சிலாத்த மாறுவேடத்திலே வந்து சந்திக்கிறார்கள் திவிரகலை மாறுவேடத்தில் வரும்போது தாவூதலை சில கேட்கிறாங்க இந்த தாவூதுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது இவங்களும் மாறு போறாங்க தாமூதி ஆட்சி எப்படி இருக்கிறது என்று கேட்க ஜிவ்ரஹில் அழுகி சலா சொன்னாங்களா எல்லாம் நல்லாத்தான் இருக்கிறேன் ஆனால் அவர் பைத்துல்மாலில் இருந்து அரசாங்க சொத்தை சாப்பிடுகிறார் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் அரசாங்க சொத்தை சாப்பிடுகிறார் வாலாறு நாட்கள்ட்டே மக்களின் காசை சாப்பிடுபவர்கள் வரிப்பணத்தை சாப்பிடுபவர் என்று சொல்லிவிட்டாரே எனக்கு ஒரு தொழிலை கொடு எனக்கு ஒரு தொழிலை கொடு எனக்கு ஒரு தொழிலை கொடு என்று கேட்டு கேட்டு ஆளுமே அவர்களுக்கு இரும்பை வசப்படுத்திக் இரும்புங்கிறது பூமியிலிருந்து வந்தது அல்ல இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறதுக்குள்ளார் அல்ல சொல்லும் போதே ரொம்ப அழகாக சொல்றான் இரும்பை வானத்திலிருந்துதான் நாம் இறக்கணும் இரும்புக்கான மூடம் வானத்திலிருந்துதான் இறங்குகிறது வானத்திலிருந்து இறக்கணும் அது கொஞ்சம் கஷ்டமான தொழில் தான் ஆனா அதுல மண்பாத்து நல்லா இருக்குங்கிறான் அல்ல அதுல பயன் நல்லா இருக்குங்கிறான் அல்ல இன்னொரு இடத்துல அல்ல சொல்லும் இரும்பு வியாபாரிகளே இரும்பு வியாபாரிகள் அழைச்சே சொல்றான் வஸ்குரு ஆல தாவூர் தாவூருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நன்றி செலுத்திக்கங்க அவர் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு இரும்பே கிடைச்சிருக்க அதனால்தான் உலகம் முழுக்க இரும்பு வியாபாரிகளில் அதிகமாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள் அன்றைக்கு செய்த துவா அன்றைக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த தாவூதலை அழுது அழுது கேட்டார்கள் வயிற்ல் மாலை சாப்பிடக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு நீதமாக இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய பணங்களை சாப்பிடுவது மிருகங்கள் சாப்பிட்டதை போன்று சாப்பிடுகிற நிகழ்வு நடக்கிறது என்றால் இது நாடா காடா ஒசித்து பார்க்கிறோம் மக்களுடைய பணத்தை சாப்பிடமேனு எந்த அரசியல்வாதியாவது காணப்பட்டுக்கான நான் நீதமான ஆள் என்று சொல்வதுண்டா நியாயமான ஆட்கள் இன்றைக்கு அதில் இறங்க பயப்படுகிறார்கள் என்ன உலகமே சொல்லுது இது சாக்கடேன் நம்ம இஸ்லாத்தினுடைய சமூகத்தை சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆளு ஓட்டு கேட்க போறான் யாக்கத்தலி தானு ஓட்டு கேட்க ஒரு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனையோ நாய்க்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க இந்த தடவை இந்த நாய்க்கு ஓட்டு போடுங்க நவோதும் எத்தனையோ நாய்களுக்கு நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க இந்த தடவை இந்த நாய்க்கு ஓட்டு போடுங்க அப்ப மனிதராகவே அவர்களை அவர்கள் நினைக்கவில்லையே இவர்கள் எப்படி நாட்டுக்கு சமூகத்திற்கு நலன் செய்யக்கூடியவர்களாக மாற முடியும் என்ன பார்க்கிறோம் பெல்லா காலத்திலே உமரலி அல்லா ஆட்சி செய்கிறார்களே உமர் அலி அல்லாவினுடைய வரலாறுகள் முழுக்க இன்றைக்கு தமிழிலே வந்துவிட்டது படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை படித்து பாருங்கள் ஆனதற்கு பிறகு உமர் அலி அல்லாஹுவை பனிரெண்டு ஆண்டு காலம் ஆனதற்கு பிறகு மகன் அப்சுல்லாஹிம் உமர் அலி அல்லாஹு தலா பனிரெண்டு ஆண்டு காலம் தகப்பனாரை கனவிலே கூட பார்க்க முடியவில்லை மகை ஏங்கி போறாங்க அசூருடைய சின்னத்திலேயே சிலைத்து போனவர்கள் இவன் உமரளி அல்லா முத்தலாவினவர்கள் தந்தையை கனவு கூட பார்க்க முடியலையே தந்தையை கனவுட கூட பார்க்க முடியலையே கனவு கூட பார்க்க முடியலே என்று உடம்பிற்கொண்டே இருந்தார்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உமர் அலி கனவிலே தோண்டினார்களா நீதிக்கே சொந்தக்கார உமரலி அல்லா புத்தலா ரோமிலிருந்து வந்தவர்கள் பார்த்து அச்சந்து போனார்கள் பதினாவுக்குள்ளே வருகிற உமரின் வெள்ளை மாளிகை எங்கே கேட்டார் என்று ரோமி உமரலி அல்லாவுக்கு எந்த வெள்ளை மாளிகை இருக்கு வெள்ள மாளிகை மஞ்ச மாளிகள் எல்லாம் உமருக்கு இல்ல அதோ குடிசை இதுதான் உமர் நான் ஹலீபா உமரை கேட்கிறேன் நீ கட்டாந்தர உமரை காட்டுகிறாயே நாங்களும் ஹலீஃபா உமரைத்தான் சொல்கிறோம் இந்த குடிசை அங்க போய் கேட்டாங்களா உமர் இருக்கிறாங்களா அவர் இந்த குடிசையில தூக்கி பழக்கமே இல்ல அந்த மரத்தடியில தான் பண்ணு கிடப்ப நாட்டின் ஹலீஃபா நாட்டின் ஹலீஃபா மரத்துக்கு அடியிலே தலையணை இல்லை தன்னுடைய கையை அணையாக தலையணையாக வைத்து கொடுத்திருக்கிறார்கள் உமரே பரூப் ரலி எல்லாம் உங்க உங்களுக்கு வேறு எந்த பயமுமே இல்லையா உங்களுக்கு எதிரிகள் யாருமே இல்லையா மண் காஃபல்லாக காஃபல்ல கொண்டுசை நான் அல்லாகுவை பயப்படுகிறேன் உலகமே என்னை கண்டு பயப்படுகிறது என்றார்கள் நான் இறைவனை பயப்படுகிறேன் நீளமாக நடக்கிறேன் உலகமே என்னை கண்டு பயப்படுகிறது என்றார்கள் இந்த உமர்நலி அல்லாத்தாளா பன்னிரண்டு ஆண்டு காலம் தன்னுடைய மகனின் கனவில் வரவில்லை பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னாடி வரும்போது மகை கேட்கிறாரே கனவுல பாப்பா பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சி கொடுத்தது ஏன் வரவில்லை என்று கேட்க கணக்கு கொடுக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு ரபுல் ஆலமியின் இடத்திலே நான் செய்த ஆட்சிக்கு கணக்கு முடிய பனிரெண்டு ஆண்டுகளானது என்றார்கள் உமர்கள் எல்லாவுக்கே இந்த நிலை என்றால் நம்முடைய தலைவர்களுடைய நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்கவள் கணக்கு கொடுப்பான இங்கே கணக்கில் கள்ளத்தனம் எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த நீதம் பெருமானார் செல்லல்லாகும் அறிவு செல்ல வண்டவர்கள் தோழர்களுக்கு வழங்கினார்கள் நீதத்தோடு கூடிய அரசியல் ஆட்சி நடக்க வேண்டும் காந்தியே சொல்லியிருக்கிறார் உமரின் ஆட்சி வேண்டும் என்று சொன்னார்களே எண்ணி பார்க்க வேண்டும் அவை எவ்வளவு நீதத்தை நாடாக இருந்தது இஸ்லாமிய ஆட்சியில் நாடு நாடாக இருந்தது இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகு இந்த நாடு நாடாக ஆடுகிறேன் உலகளில் காடாக மாறி இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் அமைப்புகளையும் புரட்டுங்கள் இஸ்லாத்திற்கு புறம்பாக எதெல்லாம் நடக்கிறதோ எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே அமெரிக்கா என்ன கலாச்சாரமா அமெரிக்காவினுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை சேருவதற்கு அங்கீகாரம் பெண் பெண்ணோடு சேருவதற்கு அங்கீகாரம் இது நாடா நாளிகள் கூட செய்வதில்லை இந்த வேலையை அல்லாஹ ஆனால் அது ஒரு நாடு அங்கீகாரப்பட்ட நாடு இது சமுதாயத்திற்கு உலகத்திற்கே வல்லரசு என்று தன்னை அறிமுகப்படுத்துகிற நாடு நாடு நாடாகவும் இருக்கிறது நாடு அல்லது காடு இஸ்லாமிய ஆட்சி முறை பெருமானார் செல்லல்லா பதிவு செல்லம் சொல்ல ஆட்சி நடக்கிற வரைக்கும் நாடாக இருந்தது அப்படி இருந்தால் அது நாடாக இருக்கும் ஒரு ஆட்சியாளருக்கு அருகில் இருப்பவர்கள் அறிஞர்களாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லா பலிவர் செல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு ஆட்சியாளருக்கு அருகில் அறிஞர்களாக இருக்க வேண்டும் அறிவில்கள் எல்லாம் கைத்து இன்னைக்கு சொல்லும் போதே இவர் வலது இவர் இடது குண்டர் படை வரு பூனை படை ஒரு காலை நம்ம படிச்சிருக்கிறோம் யானைப்படை வரும் படிச்சிருக்கிறோம் அந்த அரசிற்கு யானை படை இந்த அரசிற்கு யானை பட ஆனா இன்னைக்கு யானையெல்லாம் போய் யானைக்கு ஒரு காலை வந்தா பூனைக்கு ஒரு காலை வராமலையா இருக்கும் அதனால பூனை படைத்தான் அன்புக்குரியவர்களே எண்ணிப்பார்த்து கடமைப்பட்டிருக்கும் ஷக்கீபுல் பல்கீர் அகமதுல்லா தடாலே அருண் ரசீதுக்கு வலதுகரமாக இருந்தவர்கள் சகிக்குள் பல்சி சாகிப் சகிக்குள் பல்ஃப் அருண் ரசீதை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் இருக்கிற அரியணை யார் தெரியுமா சகிக்குள் பல்சி சொல்றாங்க அபுபத்தர் சித்திகரளி எல்லாத்தால் அவர் அரியணையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அந்த சித்திக்குள் அக்பரின் உண்மை உங்களிடத்திலே வர வேண்டும் அருண் ரசீத பார்த்து சொல்றாங்க அந்த சித்திப்பினுடைய உண்மை உங்களிடத்திலே வர வேண்டும் முடிகிறது மதினாவிற்கு எ திரும்பி வருகிறார்கள் பண்பாடு இருக்கிறது போர்க்களத்தில் இருந்து திரும்பி வந்தால் எதிர்பார்த்து மனைவிகள் இருப்பார்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் நிற்பார்கள் இளைஞன் அதனால் தாயார் வந்து வெளியிலே நிற்கிறார்கள் பதட்டத்தோடு எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் கணித்த தூரம் பார்க்கிறேன் பையனு காணலையே பையனுக்கு காணலையே பையனை நிலை எண்ணாச்சு என்று கேட்க பெருமானார் செல்லலா பழிவு செலவன் அவர்கள் அவர் இறந்து போயிட்டாரு போயிடுவாங்களே என்று எண்ணிக்கொண்டு பக்குவமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக பின்னால் அபுபக்கர் சித்திக்கு ரலியல்லா வருகிறார்கள் அவர்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல உடனே அந்த அம்மா அச்சரி அபுபக்கர் அளியெல்லாம் வரட்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அபுபக்கர் அளியல்லா வருகிறார்கள் வந்தவுடன் என்னுடைய மகனின் நிலைமை என்ன என்று பதற்றத்தோடு கேட்க அவுவுக்கு சித்திக்கிறது எல்லா சொன்னார்கள் இந்த அவங்க நினைக்கிறாங்க இந்த அம்மாட்ட பையன் இறந்து போயிட்டான்னு சொன்னா ரசுல்லா நினைச்ச மாதிரியே நினைக்கிறாங்க இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அந்த அம்மா பதறி போயிருவாங்களே ஒரே புள்ளதானே ரசுல்லாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னாங்க உன்னை அம்மா பெருமானார் இடத்துல கேட்டால் உங்களை கேட்டால் நீங்கள் பெருமானாரை சொல்கிறீர்கள் என்னமானது நாயகம் என்னிடத்தில் கேட்க சொன்னார்களா அந்த குழந்தை வந்தது வீர போர் செய்தார்கள் அந்த போர்க்கிடத்திலே சகீதாக்கிவிட்டார்கள் என்று சொல்ல அந்த அம்மா பதறாங்க குடிக்கிறாங்க தவிக்கிறாங்க இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளையை வைத்துத்தானே நான் வாழ்கிறேன் என்று பதர்கிறார்கள் ஆறுகளுக்காக அவுவுக்கு சித்திகரளி எல்லாம் வந்ததா ஏனம் கவலைப்படுகிறீர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார் ஏனம்மா கவலைப்படுகிறீர்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார் என்று வழிபடுகிறீர்கள் வார்த்தையை சொன்னதற்கு பிறகு அவுப்புக்கு சித்திகரளி எல்லாம் அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் இறந்து போன பிள்ளையை பின்னால் வருவதாக சொல்லிவிட்டேனே பொய்யனாக ஆகிவிட்டேனே சித்தீக்குள் அக்பர் என்று பெருமானார் பேர் வைத்திருக்கிறார்களே மாபெரும் உண்மையாளர் என்று பெருமானார் பேர் வைத்திருக்கே நான் பொய் சொல்லிவிட்டேனே பொய் சொல்லிவிட்டேனே என்று சகிதாவிலே விழுந்து தொடுகிறார்கள் அழுகிறார்கள் தொடுகிறார்கள் அழுகிறார்கள் அல்லா பொய்யர்கள் என்று அழைக்கிற பொழுது அந்த கூட்டத்தில் நானும் ஆகிவிடுவேனே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள் பெருமனார் நபுவில் இருக்கிறார்கள் அந்த பெண்மணியோ அந்த இடத்தை விட்டு வரவே இல்லை கடைசியில் பார்த்தா ஏதோ கொழுதியை கிளப்பிக் கொண்டு ஒரு குதிரைகளை வந்து கொண்டிருக்கிறார் யார் என்று பார்த்தால் தான் வளர்த்த அன்பு மகன் மாணிக்கு மனுஷினால் என்னவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானாரை பொழுது வைத்து அடக்கம் செய்தே அந்த சகாமி வந்து கொண்டிருக்கிறார்கள் மாலிக்கு மனுஷினார் கட்டை தழுவிய தாயார் உன்னை போய் அபுவுக்கு இறந்து விட்டதாக சொல்லுகிறார் உன்னை போய் சொல்லுகிறார் வா நான் பெருமானாரிடத்திலே அழைத்துச் செல்கிறேன் என்று அவர்களின் தருவாரத்தை கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது குலமாகி போயிருந்தது நாயகவே ஒரு பொய் பதறிக்கொண்டிருந்தேன் நாயகவே அப்பா என்னை போய்பிற்கு விருந்தவில்லை நாயகவே என்று எந்த அளவிற்கு உண்மையாக நடந்தார்கள் அப்போக்கு சித்தி எல்லாம் இதைத்தான் சொல்லிக்காட்டுகிறார்கள் தன்னுடைய அரசர் ஆர்வல் செய்திருக்கு இந்த உண்மை உங்களிடத்திலே வந்துவிட வேண்டும் வாழ்க்கை முழுக்க உண்மைதான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் இதை போன்று நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த அரியணை இருக்கிறதே அமர்ந்த அரியணை அதனால் அவர்களுடைய ஹக்கு உங்களிடத்திலே வந்துவிட வேண்டும் சத்தியத்தையும்க்கும்ிவினை கோட்டை நீங்கள் போட்டு வாழ வேண்டும் என்று சக்திக்குள் பல்கி சொல்கிறார்கள் எப்படி வாக தெரியுமா ரோம் நாட்டிலே கடுமையான சண்டை நடக்கிறது தடமையிலே சண்டை மக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் போர்க்களத்திலே காணிதிமுன் வலியுறுதி சென்று விட்டார் வெற்றி நிச்சயம் என்று நினைக்கிறார்கள் ஹானிதிமுன் வலியுறுதி களத்திலே இறங்கிவிட்டார் அப்பா சிங்கும் களத்தில் இறங்கிவிட்டால் வெற்றி நிச்சயம் இந்த செய்தி உமர்கள் எல்லா ஒரு போன உடனே போர் நடக்க நடக்க ஒரு கடிதம் அனுப்பி வைக்கிறார்கள் இப்பொழுதே ஹானிதை தலைவர் பதவியிலிருந்து இறக்கிவிட்டு அபு உபைதுல்லா அவங்க சொல்றாங்க அபு உபைத திமுல் சப்ராபேதல் சக்ரா அமீன் ஆதிக்குமா இவர்தான் படைத்தலை படை நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த செய்தி உடனே காடித்து குணுவளிவர்கள் தன்னுடைய தலைமைத்தனத்திலிருந்து இறங்கி அபு உபைதாவுக்கு தலைமை பதவியை கொடுத்து சாதாரணமான சோல்ஜராக வாழ்ந்தார் படை நடத்துகிறார்கள் படையெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உமரலியல்லாகவே சந்தித்து கேட்கிறார்கள் என்ன காரணத்தினால் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் திருத்திக் கொள்ளுகிறேன் என்ன காரணத்தினால் படை நடந்து கொண்டிருக்கிற என் தலைமை தினத்தை இறக்கினீர்களே என்ன காரணம் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் வித்தியாசம் காட்டுவதற்காகத்தான் இதை செய்தேன் மக்களுக்கு காணிது வந்தால் வெற்றி என்று நினைக்கிறார்கள் அல்லாஹுவாள் தான் வெற்றி என்று காட்டுவதற்காகத்தான் இதை நான் செய்தேன் வெற்றி ஹாலிதில் தீர்மானிப்பதல்ல வெற்றி ஹாலிதில் தீர்மானிப்பதில்லை அல்லாறு தீர்மானிப்பது அபூர் மைதா பெற்று வந்திருக்கிறார் அல்லவா அதனால ஹாலிதால் தான் வெற்றி என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது மக்கள் நினைக்கக்கூடாது என்று பிரித்து காட்டுவதற்காகத்தான் இதை செய்தேன் என்று சொல்லுகிறார்கள் எப்படி அவர்கள் இருந்திருக்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்து சொல்கிறார்கள் சக்திக்குள் பல்களா இந்தியாத்தாளா சொல்வதில் ஏறிய அரியணை அதனால் நீங்கள் வெக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உஸ்மான்டிகள் அந்நிய பெண்களை அந்நிய பெண்ணுடைய பாதத்தை கூட பார்த்ததில்லை வரலாற்று பாதம் அரைக்கிறதுக்கு அனுமதி உண்டு கைகள் தெரியறதுக்கும் பாதங்கள் தெரிவதற்கும் ஒரு பெண்ணுக்கு அனுமதி உண்டு மார்க்கத்திலே அப்படி அனுமதி இருக்கிற அந்த பாதத்தை கூட உஸ்மான் அலியல்லாவு தாலா பார்க்கவில்லை வெக்கத்தின் தாயகம் உஸ்மான் அலியல்லாபுத்தாலா கண்டவர்கள் பெருமானா செல்லா ஒளிவசல்ல சொல்லுகிற பொழுதே சொல்லுவார்கள் உஸ்மானை கண்டு மழக்குகளே வெக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் உஸ்மானை கண்டு மழக்குகளே வெக்கப்படுகிறார்கள் அதனால் ஆட்சியாளராக இருக்கிற ஆகூரே நீங்கள் பெண்களின் விஷயத்தில் வெக்கப்பட்டு நடந்து வெக்கத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் ஆட்சியாளர் சொன்ன எத்தனை பொண்ணு வேண்டாலும் வச்சுக்கலாம் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை அந்த பெண்களை சப்பளம் பண்றது எல்லா ஹராமானதை சப்பளம் பண்றதுதான் அந்த ஆளுக்கு துணையாக நிற்பான் ஆட்சியாளருக்கு துணையாக அறிவாளிகள் இருக்க வேண்டும் என்பது போய் ஆட்சியாளருக்கு துணையாக எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்பல செய்கிற ஆளுதான் அவருக்கு துணையாக இருக்கிறது பிறகு இது அடுத்தும் சொல்லுகிறார்கள் சகி குல்பல்கி இந்த அன் அவர்கள் அமர்ந்த அரியணை அதிர்வழியல்லாவுக்களாக இருக்கிறார்கள் வீரத்தோடு அவர்கள் நீதமாகவும் நடப்பார்கள் அதிரழியல்லா வீரராகவும் இருக்கிறார்கள் நீதமாகவும் நடப்பார்கள் எந்த கேள்வி அதிரளி எல்லா இடத்துல கேட்டால் உடனே பதில் சொல்லுவார்கள் ஒருத்தரு அதிரலி எல்லாவுக்கு தாடி அடர்த்தியா இருக்கும் ஒருத்தருக்கு அங்க தாடி இருக்கிறது அங்க தாடி இருக்கு அதிரழி எல்லாட்ட வந்து கேட்கிறாரு உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் எனக்கு உங்களுக்கு தாடி அடர்த்தியா இருக்கு எனக்கு தாடி வரமாட்டேங்கிறது அங்கங்க இருக்கிறது என்கிற உறுதி உடனே சொன்னார்கள் ஒரு வசனத்தை சொல்லி சொல்லுகிறார்கள் அல்லா செல்ல சானபுத்தாலா நல்ல பூமியிலே நல்ல விளைச்சலை கொடுப்பான் பூமி கெட்டு போச்சுன்னா அங்கங்கதான் விளைஞ்சு போய் கிடக்கும் நல்ல பூமியிலே நல்ல விளைச்சலை கொடுப்பான் என் பூமி நல்ல பூமியா இருக்கு நல்ல விளைச்சலா இருக்கு உன் பூமி சரியில்லை அதனால் அங்கங்க இருக்கிறது என்று உடனுக்குடனே பதில் சொல்லுகிற ஆற்றல் நடைத்தவர்கள் எப்பொழுதுமே ஷார்ப் மைண்ட் அதில் எல்லா உத்தரம் போய் வெட்டி கண்டவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை அதிநெளி எல்லா வெட்டி கண்டவர்கள் யாருமே இல்லை ஆனால் அதினழி எல்லாவினுடைய இக்குமத்தையே தெரிஞ்சு வச்சவங்க அமுறிமுன்னு ஆசிரியர் எல்லா வந்தாலா பொருட்களை நடந்துக்கிட்டே இருக்கும்போது அமுறிமுன்னு ஆசிரியர் எல்லாம் சிபின் பொருட்களும் ரெண்டு பேருமே முஸ்லிம் இரண்டு பேர்களும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியில அமரிமன் ஆசிரணி எல்லா வந்தாலா தலையை தூக்கி பார்த்தா அதினழி எல்லா வாழ்க்கை கீழே இருக்கிறாங்க அலிரலி எல்லாண்ட போய் மாற்றி அடிலடி எல்லாவினுடைய வாழ்க்கை கீழ் மாற்றி உயிரோடு வந்தவர்கள் யாருமே கிடையாது உடனே ஒரு தந்திரம் செஞ்சாங்க அடிலடி எல்லாம் யாரினுடைய அவுரத்தையும் பார்த்ததில்லை மறைவிடத்தையும் பார்த்ததில்லை மறைவிட தெரிகிற மாதிரி படுத்துக்கிட்டாங்க அமுரிமில்ல ஆசிரலி எல்லாம் வந்தாலா உடனே விட்டுட்டு போயிட்டாங்க இப்படி தந்திரம் செய்து வெளியேறினார்கள் என்று வரலாறு சொல்கிறது அவதமும் அலியிடத்தில் இருந்தது இதுதான் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று அண்ணவர்கள் சொல்லி உருவாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதனால் அன்றைக்கு ஹலீப் அக்களின் நாடு நாடாக இருந்தது ஹலீஃபாக்களுக்கு பிறகு உஸ்மானியாக்களினுடைய ஆட்சி காலத்தில் இன்று வரை இனி கிராமத்து நாள் வரை இது நாடாக இருக்குமா என்று எண்ணம் தூண்டுகிற அமைப்பிலே சென்று கொண்டிருக்கிறது எனவே அன்றுக்குரியவர்களே இஸ்லாமிய நமக்குணர்வு வேண்டும் சாபாக்கள் எப்படி நடந்தார்களோ நாட்டை நாடாக உண்மையிலேயே பெருமானார் அதுவரை இந்த நாடு ஆடாகத்தான் இருக்கும் நாடாக இருக்காது நாமே நம்மை பாதுகாத்து நாம் ஆடுகளாக வாழ்கிறோம் பாமர ஆடுகளாக வாழ்கிறோம் கொஞ்சம் பார்த்து அரசியல்வாதிகள் இடத்திலே மற்றவர்களிடத்தில் சிக்காம ஆடு சிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை சிக்காமல் வாழ்ந்து சிறக்க வல்லோட வாய்ப்புகள் நிறுத்துவானாக மசாகி தொழுகை நிறைய பேர் தொழுகையில் வந்து சேர்றோம் இமம் சுஜூதில் இருந்தார் நாம உடனே வந்து சுஜூதில் போய் சேர்ந்துடும் அவர் எந்திரிச்சு மெதுவா வரட்டும்ங்கிற வரைக்கும் அவர் அப்படியே வாட்சியை பார்க்கறது அந்த பேன் ஓடுதான் பார்க்கறது எத்தனை லைட்டு போயிருக்கு எத்தனை லைட்டை முத்தவள்ளி மாத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கணக்கு போட்டுட்டு இருக்கிறது இதெல்லாம் கூடாது வந்த உன்ன உடனே சேர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒரு கூற பழக்கம் இம்மா ஒரு இருக்கும்போது ஒரு ரகாத்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் முதல்ல தக்மீர் நேரா நின்று தக்மீர் சொல்லி அதுக்கு அடுத்து ருக்குவுக்கு ஒரு தக்மீர் சொல்லி உள்ள போய் நுழையணும் மஷால் நல்லடியார்கள் இருக்காங்க அங்க வாசல்லையே ருக்கு செஞ்சு சாப்பிடவே ரக்காத்து கிடைக்கலாம் கிடைக்கல நாலு ரக்காத்து போகுது அங்க ஒரு தக்வீர் கூடாது தக்வீர் சொல்லி ருக்கு ஒரு தக்வீர் சொல்லி இத்மி நானோடும் தொழுகையில் வேண்டும் இல்லைன்னா அந்த தொழுகை விட்டுட்டு அது ஒரு ரக்காத்தை விட்டுட்டு அப்படியே சேர்ந்து அடுத்ததாக நாம் பசுமுக்காக கொள்ள வேண்டும் முறை சனா ஓதருது எப்படிங்க ஓதருது என்று கேட்கிறார் வரக்கூடியவர்கள் சனா எப்படி ஓதல் ஜகிரியான தொழுகையிலே வந்து சேர்ந்தால் ஈஷா தொழுகையில இம்மா ஓதிக்கிட்டே இருக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து சேர்ந்தா சனா ஓதக்கூடாது சிறியான ரகசியமாக ஓதுகிற இந்த தொடுகையில வந்து சேர்ந்தால் ஓர் தொடுகையில வந்து இரண்டாவது காயத்தில் சேர்றாரு இப்ப சனா ஓதிக்க தக்வீரை கட்டி சனா ஓதிக்கவில்லை ஜகரியான தொடுகையிலே சனா போதக்கூடாது இமாமங்க வாயத்து ஓதிக்கிட்டு இருப்பார் இவர் சனா ஓதிகிட்டு இருப்பார் கூடாது இதை போன்று நம்மிடத்தில் நடக்கிற இன்னொரு மசடாவையும் நான் நினை கூட்டுகிறேன் சனா கொடுக்க போகும்போது வருவார் அசலாம் அழிக்குமர் அம்மா சொல்லாங்கிறப்ப டக்குன்னு தக்கு கட்டி உட்கார்ந்து இதுவும் ஜாகிசான முறையில் என்ன சிலரு அப்பதான் அத்தை யாத்திரை உட்கார்ந்துருப்பார் அத்தை நம்ம தனியா தொழுதர வேண்டியதான் என்று போய் தனியா கின்றது அத்த யாத்திரை உட்காண்டாரா இப்ப நமக்கு என்ன ஜமாத்தை கிடைக்கல அப்படின்னு தனியா போய் அங்க போய் நின்று தொடுகிறது இதுவும் கூட இமாமோடு சேருவதற்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இமாமோடு சேர்ந்து விட வேண்டும் இமாமோடு சேருவதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு சனாம் கொடுத்துட்டாலே இமாமோடு சேர முடியாது தனி தொழுகை தான் தனியாக தொழவில் இன்னொரு மஸ்கதாவையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் மஸ்பூக்கா வரக்கூடியவர்கள் ஒருத்தர் மூணாவது ரக்காத்துல வந்து சேர்றார் அடுத்த ரக்காத்து இமாமுக்கு நாலாவது ரக்கா நாம அத்தியாத்திரை உட்கார்ந்துருக்கும்போது என்ன ஓது இமாம் வந்து தருவது ஓதுவாரு இமாம் வந்து அதை துவா ஓதுவாரு அத்தகையாத்தோடு சேர்த்து தருதும் ஓதுவாரு துவா ஓதுவாரு ஆனால் நமக்கு அது ரெண்டாவத கா மஸ்புக்கா வந்ததுனால நமக்கு ரெண்டாவத காத்து தான் அதுல தருதும் ஓதக்கூடாது துவாவும் ஓதக்கூடாது அத்தகையாத்த மெதுவாக ஓத வேண்டும் ஓதி முடிச்சதுக்கு பிறகு நேரம் இருக்கிறது என்று சொன்னால் ஷகாதப்தி ஓதிக்கொள்ள வேண்டும் அர்ஷதல்ல சொல்லுள்ளா இதை ஓதிக்கொள்ளலாம் இதுவரை தருதை சேர துவாவை சே தோதி என்ன நிறைய நினைச்சதெல்லாம் ஓதி இது கூட எப்படித்தான் ஓத வேண்டும் இன்னொரு மசாலாவிலும் நான் நினைவூட்டுகிறேன் இமாம் மஸ்பூக்கா நம்ம வந்து நிற்கிறோம் தொழுகையில மூணாவது ரக்காரத்தில் வந்தோம் நாலாவது ரக்காரத்திலே இமாம் உட்காராமல் எழுந்து விட்டார் நாலாவது ரக்காயத்தில் கடை சீர்ப்பு இருக்கணும் இருக்காம இமாம் அஞ்சாவது ரக்காயத்துக்கு எந்திரிச்சிட்டார் மஸ்பூக்கா வரக்கூடியவர் எந்திரிக்க கூடாது எந்திரிக்க கூடாது உட்கார்ந்து இருக்க வேண்டும் அவர் இமாம் எந்திரிக்கவர் திருப்பி உட்கார்ந்து தொழுகு வச்சுட்டாருன்னா பிரச்சனை இல்ல சுமான்ல சொல்லி உட்கார வச்சுட்டாங்க நிறைய பேர் சுபான்ல எப்படியாவது அழுத்தியாவது சொல்லி உட்கார வச்சாரு சுமான்லா சுமான்ல சுப்பானா சிலர் உட்காரங்க வேகமா சொல்லி உட்கார வச்சா இமாம் சரிதா செவ்வ செஞ்சுட்டாக்கா பிரச்சனை இல்ல இமாமோட சேர்ந்து சரிதாசு செஞ்சுட்டு விட்டு போன தொழுகையை கொள்ள வேண்டும் ஆனால் இமாம் உட்காரவே இல்லை நாலாவது ரக்காத்து முடிச்சு சொல்லி அஞ்சாவது ரக்காத்து ஓதிட்டார் ஓதி சகிதா செய்து விட்டாள் அஞ்சாவது ரக்காரத்துக்காக சஜிதா செய்து விட்டார் மஸ்பூக்கா வந்தவரு தானா எந்திரிச்சு மிச்சம் உள்ள ரக்காத்துக்களை விட வேண்டியது இமாமோட பின்பற்ற மாட்டார் தானா எழுந்து தன்னுடைய தொழுகையை பூர்த்தி செய்து கொள்வார் அது பரலா போயிடும் அப்படி இல்லாமல் இமாமோட இவரும் பின்பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார் இமாம் செய்யற மாதிரியே செஞ்சுட்டாருன்னா அத்தனை இமாமுக்கும் நபிலா போயிடும் இவருக்கு நஃபிலா போயிடும் இமாமுக்கும் தொழுகை அஞ்சு ரக்காரத்து இமாம் என்னோ ரக்காரத்தை சேர்த்து ஆறாக்கிடுவாரு ஆறு நபிலாகிவிடும் இவருக்கும் நபிலாகிவிடும் இந்த விஷயத்திலையும் கவனம் தேவைக்கு பின்னால் கொள்ளலாமா பாசிக்குன்னா யாருன்னு கேட்காதீங்க பெரிய ஆள்ல இல்ல பாசிக்குன்னா பாவி யாரு பெரிய பாவி தாணி இல்லாம ஒருத்தர் தொடு வைக்கிறார் அவரை பாசிக்கு மார்க்கம் சொல்கிறது தாணி இல்லாத ஆள பாசிக்கு என்று தாடி இல்லாத ஒருத்தர் தொலை வைக்கிறார் இவருக்கு பின்னால் தொழுவது மக்குரு தஹரீம் இமாம் சலாங் கொடுத்ததுக்கு முன்னாடியே சிலர் சலாங் கொடுத்துருவாங்க சலாம் அழைக்கும் சொன்னான் இமாம் இப்படி திரும்ப முன்னாடி அவர் சலாங் கொடுத்திருக்கிறார் எது மக்குழு தகறும் எதுவும் கூடாது எனவே அன்புக்குரியவர்களே நாம் தொழுகிகளை கவனமாக தொழுதல்லா கூற சூடும் எந்த வழியை காட்டி இருக்கிறார்களோ அந்த வழியில் நடக்க வல்லோ நல்லா வாய்ப்புகள் எழுதுவானாங்க வாக்கு தனவாக அணிவந்து நிலா பிறப்பில்ல அணிவந்து நல்லா பிறப்பில்லான சொல்லி ஆனா செய்யுதுன்னா நம்பிக்கை நாம் சொல்லி மேலே ربنا لا تدع لنا في مقامنا حدا ممن الا غفرت له ولا همم الا فرجتها ولا دينا الا قضيتها ولا مريضا الا شفيتها ولا حاجه تنيه اليك dedim الا قضيتها ويسرتها واعطيتها يا ارحم الراحمين اليك ربي فحبب لنا ما ابينا وزيّن لنا ما انتى فعلنا ومن سيئات الاعمال فجنبنا وما اله الا انت فغفر لنا وقبلنا وعلى الصراط المستقيم فثبتنا لا عدا يا عداي دا விஃன்சூன அபஹு மசிதுன வலதன்குஸ்னா அல்லாஹ் ஹும்ம ஸிதுன வலதன்குஸ்னா அல்லாஹ் ஹும்ம ஸிதுன வலதன்குஸ்னா அல்லாஹ் ஹும்ம லா தஸலி அல்ஐனா வலா யகாஃவு வலா யர்ஹம்னா ரப்னா அத்தினா ஃபில் દુன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வقيனா அذابன ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலைனா ஃபில் தஹி سيدனா முஹம்மedin வஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மின வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு முகம்மது யாரி சொல்லி அழிவ சொல்லி